சத்குரு சுவாமிக்கு குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பத்தாவது ஸ்கந்தத்தில் பூர்வார்தத்தில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் கண்ணனுடைய முக்கியமான அவதார காரியம் அவதார காரியத்தில் இருக்கார் அவர் அவதார காரியத்தில் இப்போ இறங்கியிருக்கிறது எப்போது அதில் பார்த்துட்டு இருந்தோம் பரமா பார்த்தோம் அங்கே சாண்டூரன் கண்ணன் அங்கே கூலியா பீடத்தையும் முடித்து யானப்பாகலாம் முடித்துட்டு ரெண்டு தந்தத்தை கையில் எடுத்துட்டு அப்படி நுழையிற போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்குறேன்னு பார்த்தோம் பௌர ஜனங்கள் ஜனங்கள்லாம் ஒன்று பேசின்னு இருக்கார்கள் அதை பார்த்தோம் அப்போது வாத்தியங்கள்லாம் முழங்கி தி அந்த ரங்கத்தில் மல்ல ரங்கத்தில் மல்ல யுத்தம் பண்ணக்கூடிய ரங்கத்தில் கழு போது தானூருங்கிற மல்லன் அவன் தானே அவனுக்கு தான் டீட்டெயில் பண்ணியிருக்கான் கம்சன் அவர் கிருஷ்ணன் பலராமன் பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லின்றான் ஏ நந்தகுமார் பிள்ளையன் நந்த நந்தகோபனுடைய பிள்ளையன் பலரா கிருஷ்ணா பலராமா நீங்கள் ரெண்டு பேரும் சிறந்த வீரர்கள் மல்ல யுத்தத்தில் தேர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்ட ராஜா உங்களை பார்க்குறதுக்காக விரும்பி கூப்பிட்டுருக்கார் அவர் இந்த பொதுவா பொதுவான தர்மத்தை சொல்கிறாங்க அந்த காலத்தில் பொதுவான தர்மத்தில் குடிமக்கள் அதாவது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வாக்காளியும் செயலாலையும் மனசாலையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஆக்டிவிட்டிஸ் அதனாலையும் வாக்காலையும் பேசக்கூடிய பேச்சாலையும் மனசாலையும் ராஜா என்ன விரும்புகிறாரோ செய்யணும் அதை செய்தால் அவர்கள் வந்து க்ஷேமத்தை அடைகிறார்கள் மாறி செய்தால் அவர்கள் வந்து கெட்டதையே கஷ்டத்தையே அடைகிறார்கள் இது லோக நியதி இப்போ எங்கே பார்க்கலாம் தான் நம்ம பார்க்கலாமே திரவிடியலை திரவிடியை திரவிடியா என்ன ஒரு வேனன் மாதிரி ராஜ ராஜ்யம் இருந்தாலும் அவள் வந்து நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது அதை எதிர்த்து ஏதாவது உங்களை ஜெயலலிதைக்கு போட்டுக்கணும் ஜெயலலிதைக்கு போட்டுருவோம் உடனே ஜெயலலத்துக்கு போட்டுருவோம் அத்தனையும் கோவிலெலாம் இடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து வாய் முடிந்துக்கணும் உங்கள் கோயிலை சூராடி அல்ல எல்லா விதமான உண்டியல்ல வந்து அந்த துடுக்கன்களுக்கும் கிறிஸ்துவன்களுக்கும் கொடுத்தா நீங்கள் வாய் முடிந்துட்டுக்கணும் உங்களை வந்து எல்லா விதமான விதத்துலையும் உங்களை வந்து அபத்தமாக பேசி உங்களுடைய சனாதன தர்மத்தை மட்டமாக சொன்னாலும் நீங்கள் சும்மா இருக்கணும் இல்லைன்னா உங்களை தூக்கி போடுறோம் இது ஏன் இந்த இடியாட்டிக்ஸு அந்த செக்யூலரிஸ்ட் ஹிந்துஸ்க்கு புரிய மாட்டேங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் விடாமல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அது அப்போ ராஜா இது ராஜா வேணன்னு முன்னால் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு துஷ்ட ராஜா இருந்தான்னா அவனுக்கு வந்து அவன் என்ன நினைக்கிறானோ செய்யணும் இல்லைன்னா அவன் ஜனங்கள் கெடுதலை அடைகிறார்கள் இது லோக மாடு கண்ணு கண்ணுக்குட்டி பசுமாடு கண்ணுக்குட்டி மேய்க்கிற இடையர்கள்லாம் தினம் காடுகள்லாம் மேய்க்கிறார்கள் சந்தோஷத்தோட இந்த மல்யுத்தம் மற்போர் செய்யக்கூடிய விளையாட்டு விளையாட்டை விளையாடிப்பார்கள் அதனால் விளையாட்டை விளையாடிட்டு மாடுகளை கண்ணுக்குட்டியில் மேய்க்கிறார்கள் இது லோக்கத்துக்கு தெரிஞ்சது அதனால் நீங்களும் அந்த மாதிரி விளையாடி இருப்பீர்கள் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்களும் நானும் ராஜா சந்தோஷப்படுறதுக்காக ராஜா சந்தோஷப்படுத்து நீ உயிரை உடணும் ராஜா சந்தோஷப்படுறதுக்காக நீ உன்னுடைய உன்னுடைய சனாதன தர்மத்தை உடணும் ராஜா சந்தோஷப்படுறதுக்காக உன்னுடைய கோயில்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு கையில் கொடுத்து கோயில்கள்லாம் அவர் அழிச்சிருந்த ஆகா என்ன அழகாக நீ கோயில்களை அழிக்கிறேன்னு சொல்லணும் அப்படி சொன்னால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இப்படி இருக்குது திரவடியா நாட் நா ஆக்ஷி அப்போது நீங்கள் ராஜா சந்தோஷப்படுறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் இந்த மரல் யுத்தம் பண்ணுவோம் அதனால் சந்தோஷப்படுவார்கள் ஏன்னா ராஜா எல்லா மக்களுடைய உருவம் பிரதிநிதி அப்போ என்ன வருது ராஜா பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம் மக்களுக்கு வருது மக்கள் செய்யக்கூடிய பாப்பங்கள் ராஜாவுக்கு போகிறது இது நான் சாஸ்திரம் சொல்கிறது சொல்றது சாஸ்திரம் ஒத்துண்ட ஒத்துக்காட்ட நீதான் நடக்கும் நீ கான்ஷ வந்து தெரியலேங்கிறதுனால நம்ம வந்து நம்ம மீற முடியாத அப்போ வந்து டிராபிக் ரூல்ஸ் தினம் மாறி இருக்கும் அது தெரியலேங்கிறது தான் மீற முடியாத ஒன்று ஃபைன் போட்டுருவானே தெரிஞ்சோ தெரியாது நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மை இஷ்டம் அது மாதிரி அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இவங்க சொல்கிறதுக்காக பார்க்கக்கூடாது அப்போ நம்முடைய நம்முடைய சனாதன தர்மம் கரெக்டாக அதை அமைத்திருக்கு இருக்கு அதுதான் தர்மம் மேலே முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து அந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் கன்னிசம்ய அப்ரவீத்திர கிருஷ்ணோ தேச கால உச்சிதம் வச்சாமானோ அபீட்டம் மன்யமானோ அபிநந்தியம் கேட்டாங்க இந்த மல்யுத்தத்தில் தனக்கும் விருப்பம் ஏன்னா முடிக்கணும் இந்த காரியத்தை முடிக்கணும் வந்த வந்த முடிக்கணும் நம்ம இந்த உலகத்துக்கு வந்த வேலை என்ன மனுஷ சரீரத்தை எடுத்து வந்துக்கும் கண்டிப்பாக மோட்சத்தை அடையணும் மோட்சத்தை அடைவதற்காக கிருஷ்ணனுடைய கதையை சொல்கிறோம் கிருஷ்ணனுடைய கதையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் நான் வந்து அடுத்து இன்னொரு விதத்தில் சொல்ல விழுந்துடறேன் அதனால் கிருஷ்ணன் கதையை கேட்டால் கேட்க தான் போகிறோம் நீங்கள் என்ன ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அதை வந்து டவுன்லோட் பண்ணி கேட்க போகிறோம் வேறு ஒன்றும் இதில் சேவ் பண்ணுறதில்லை சேவிங் வந்து ஸ்டோரேஜ் ஒன்றும் ஆகாது வேறு ஒன்றும் போடுறதில்லை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன வேணாம் பண்ணலாம் அதை வச்சுங்க மறுபடியும் இப்போ எல்லோரும் பல பேர் என்ன கேட்பார்கள் பழைய அதுலேருந்து அதான் அனுப்பு அனுப்பு இதான் அனுப்புன்னு அது நடக்காது ஒரு செல்லை வச்சு ஓட்டுறோம் இது ஆப்பு வந்து கிராஷ் ஆகிடுது ரொம்ப அவசைப்படணும் தெரியும் எனக்கு என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அதனால் விடாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ வந்தே ஆகணும் தினம் அந்த பாகவதத்தை கேட்டே ஆகணும் அப்போ கேட்டால் வந்து கிருஷ்ணன்ட்ட பக்தி வரும் கிருஷ்ண பக்தி வந்தால் மோட்சம் கிடைக்கும் வந்த அதுதான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்த வேலை அது அப்போ அவனுடைய வார்த்தையும் கொண்டாடுறாரு ஏன்னா வேலை ஆகணும் அவனை கொண்டாடி கிருஷ்ணன் கொண்டாடி இடத்திற்கு இந்த மாதிரி பதில் பேச ஆரம்பித்தார் முப்பத்தி ஏழாவது மேலே பார்ப்போம் பிரஜா போஜப வயச்ச பிவனேச்சரா கரப்பி நத்தியம் தன்னா பரமிரோஜபேரஸ் வயச்ச பிவனேச்சரா கரவம் நம் தன்னா பரம வய துலிய கிரீஷியமானோயோச்சி பயுத்த மாதர் குருசேன்மல்லாசர வயதுபலிஷோம் பயுத்தம் மாதர் பூசேன்மல்லணு நாலோ நிஷோரம் பலச்சலி வர லீலையு சகசிரீப்பாணு நாலோ நிஷோரம் பலச்சலி வர லீலையி தீலையா யுபோ ஹதோஜன சகஸ்தீப சுவத்தி தவ் பலி யோ நான் யோத்திரவீம் மயி விக்கிரமவார் ஷேக பலேன சக முஷ்டிகா தவ் பலி யோ தான் யோத்திரவீம் மயி விக்கிரமவார் ஸ்லோகம் இதோட அத்தியாயமான நாற்பத்தி மூணு முடியறது மறுபடியும் புறாவ்த்தி மூலத்தை சேவிப்போம் பிரோஜபத்தை வயச்சா வனேச்சரா கரவிரியம் நித்தியம் அன பரமு பிரோஜபேர प्रजा भोजपतेर से प्रजा भोजपतेर से वै चा वनेचरा कर्वाम प्रिय नि तमनुग्रह बालाबल क्रीडिष्याम युथिथुद्ध मधर्म प्रसेन्मल्लभासर यतोचितं, பாழாவ கிரீடையமோ யோச்சி பயுத்தம் ஆதர்ம பருஷேன்மசா சாணு நாலோ நிஷோரம் பலச்சபதிவரீலையுன்ன சகஸ்வாணு நாலோ நிஷோரம் பலச்சபதிவரீலையா இளையு ஹோய சகசிரிபாம் பலவிவியம் நான் யோத்வி மயி விக்கிரம வாஷ்ணேயா தவியம் பலி யோ நான் யோத்ரவை மயி விக்கிரம வாஷ்ண வாஷ்ணேய பலேன சக முஷ்டிகாம் இதோட அந்த அத்தியாயம் முடிகிறது நாற்பத்தி மூணு அத்தியாயம் அர்த்தத்தை பார்த்து விளக்கம் என்னந்தன் பார்ப்போம் விவரமான விளக்கத்தையும் மேலே பார்ப்போம் வனவாசிகள் வனேச்சராக ஆமாம் நம்ம வந்து காட்டுவாசிகள் காட்டுவாசிகள் நாங்களோ நீங்களும் இந்த கம்சனுக்கு பிரஜைகள் தான் ஆகினால எப்பொழுதுமே அவன் சொன்னதே அப்படியே அவன் வழியிலே போயாச்சு அவன் வழியிலே பிரியத்தையே செய்வோம் நமக்கு வந்து சிறந்த ஒரு அனுகூலம் அனுகிரகம் அதுதான் இதுதான் நமக்கு வந்து நல்லது நாங்களாம் சின்னவர்கள் சின்னவர்களாக நாங்கள் வந்து சமமான பலம் கொண்டவர்களோடு விளையாடுறோம் எங்களுக்கு கொஞ்சம் நதியிலேயே போட்டு டக்குன்னு மாத்திரம் சாமர்த்தியமும் இல்லையா உலக சாமர்த்தியமனும் அது சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு இல்லை என்ன மாதிரி அசைடுகள் கிடையாது என்ன பண்ணுறது அப்போது சின்னவர்களான அதாவது வய நாங்கள் சின்னவர்கள் சின்னவர்கள் பாலா பல அதனால் நாங்கள் வந்து சமமான சரியான பலம் இருக்கக்கூடிய விளையாடுறோம் யுத்தம் வந்து உச்சிதமாக நடக்க வேண்டும் மண்டல சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அதர்மம் அவர்களுக்கு வரக்கூடாது அவர்களுக்கு அதர்மம் வரக்கூடாது ஏன்னா அது வந்து பாப்பம் வந்துடும் ஏன்னா அவர்களாக வெறும் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து அதர்மம் நடக்க இடத்துல இருந்தால் அவர்களுக்கு அந்த பாவம் வரும் இப்போ தான் சொன்னேன் ராஜா பண்ணுற பாவம் பிள்ளை பிரஜைகளுக்கு வருது பிரஜாக்கள் பண்ணுற பாவம் அது ராஜாவுக்கு வருது இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பண்ணக்கூடிய அத்தனை அக்கிரமும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார்கள் அவரை பண்ணக்கூடிய அக் அதெல்லாத்தையும் ஒருத்தர் நல்லவர் இருக்கான்னு வச்சுக்கோம் ஒரு நல்ல ஒரு ஒரு மெம்பர் இருக்கார் வச்சுக்கோம் அவர்கள் பண்ண அத்தனை அக்கிரமும் இவரும் அதுக்கு வந்து சாட்சியாக போனாப்படும் இவருக்கு அந்த பாவம் வரும் எல்லா பாவம் நடக்கிறது எல்லா அயோக்கியத்தனும் நடக்கிறது அப்படி நடக்கிறது அதனால தான் சபா பற்றின்னு இருக்கார் அவர் தான் சபாநாயகர் சபாநாயகர் நடத்தணும் அவரே அயோக்கியமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்போது அந்த பாவம் அவருக்கே சேரும் எல்லாம் அதனால் அதர்மம் நம்மளுக்கு வந்து தொடக்கூடாது அதை நம்ம பாவம் வரக்கூடாது அதனால் மல்ல சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் அது வந்து காமன் ஜ பீப்புள் வந்து இது தெரியாது அதனால் சின்னவர்கள் சின்னவர்களோட சண்டை போடும் பெரியவர்கள் பெரியவர்களோட சண்டை போட்டோம் அது அதர்ம வரக்கூடாது சொன்ன உடனே சானூரன் நீ பாலனும் இல்லை நீ குழந்தையும் இல்லை நீ பலராமனும் நீங்களும் பலசாலிகளுக்கு சிறந்தவர்கள் உன்னால் அந்த ஆயிரம் யானை பலகுண்ட சகஸ்ட்வ தீபம் அந்த யானைக்கு இவ்வளோ உதவி பாருங்கள் கஜா தீபா இபா இதெல்லாம் கஜ யானைக்குண்டான சம்ஸ்கிருத வார்த்தைகள் அதாவது நம்ம திசாரசில் வச்சு சொன்னால் திசாரஸ் இல்லை அமரகோசம்னு சொல்லப்போ யானை அப்படின்னா இவ்வளோ வார்த்தைகள் தான் எது கஜஹா இபஹா தீபா இதெல்லாம் யானை சொல்லுது இப்படி ஆயிரம் யானை பலம் கொண்ட யானை விளையாட்டாக அவனால் கொல்லப்பட்டது அதனால் உங்களோட பலசாலிகளாக நாங்கள் வந்து யுத்தம் செய்வதையும் தகுந்தது அதனால் அதில் அநீதி ஒன்றும் இல்லை அதர்மம் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா எங்கிட்ட உன்னுடைய பராக்கிரமத்து காமிச்சு பலராமனோட முஷ்டி சண்டை போடட்டோம் எப்படி அவன் சானூரன் அவன் வந்து அவனுக்கு கொடுத்த ஒரு பிரீஃப் யாரும் கம்சன் அவனுக்கு கொடுத்த பிரீஃப் அவனுக்கு கொடுத்த கட்டளையை முடிப்பதற்கு பார்க்கிறான் அந்த சானூரன் அதனால கண்ணன் தன்னோ அவனோட சண்டை போடுறதுக்காக அப்படி தூண்டி விட்டான் மேலே பார்ப்போம் விவரம பார்ப்போம் சானூரா இந்த காட்டில் இரு நாங்கள் இருக்கோம் ஆமாம் காட்டுவாசிகள் நாங்கள் வந்து இந்த போஜராஜனுடைய குடிமக்கள் நீங்களும் போஜராஜனுடைய குடிமக்கள் கம்சர் அதனால் அவர் விருப்பப்படியே செய்வோம் அதுதான் நமக்கு நல்லது அது உகந்தது மல்லரே நாங்கள்லாம் சின்னவர்கள் குழந்தைகள் இருவர்கள் எங்களுக்கு ஈடாக எங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சமமான பலம் எங்களை சமான வயசு கொண்டவர்களோட நாங்கள் போட்டி போட்டி வந்து முறைப்படி நடக்கணும் சமமான ஒரு இல்ட்டம் போட்டி நடக்கணும் ஒருத்தர் வந்து இது சோனியாக இருந்த ஒருத்தர் குண்டா இருக்கிற சண்டை போட்டான்னு நியாயமாக இருக்குமா சரியாக இருக்க இருக்காது அதனால் சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முறைகேடாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது அவர்களுக்கு அதர்மம் தொடக்கூடாது அவர்களை அநீதி அவர்களுக்கு வரக்கூடாது பாப்பம் அவர்களுக்கு தொடக்கூடாது ஏன்னா சம்சர்கோஷம் வரக்கூடாது அதனால தான் சத்சங்கத்தை பற்றி சொல்கிறது சத்சங்கம் துஷங்கம் கெடுத்துடும் அப்போ அதனால் தனுரா அனு சொல்கிறான் நீயும் வளராமணும் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இல்லை சிறுவர்கள் இல்லை பலராமல் சிறந்த பலவான் நீயும் பலவான் ஆயிரம் யானை பலம் கொண்ட அந்த கோலியாப்பீடை யானையை இப்போ தான் விளையாட்டாக முடிச்சியே கொன்ன ஆகியனால அதனால் அவன் கரெக்டாக பிடிக்கிறான் யார் தானூரன் அவனுக்கு வந்து கம்சன் கொடுத்த ஒரு பிரீஃபு கம்சனுக்கு கொடுத்த ஒரு கட்டளையை முடிக்கணும் அப்போ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வலிமை மிக்க பலசாலிகளாக தான் இந்த போடணும் தான் போட்டியிடணும் இதில் வந்து எந்த விதமான முறைகேடு இல்லை தப்பு இல்லை கிருஷ்ணா நீனோட சண்டை போடும் முஷ்டிகன் பலராமனோட சண்டை போட்டும் இப்படி சொல்லி முடித்தான் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் முடிகிறது நாற்பத்தி நாலில் கிருஷ்ணன் வந்து அந்த மல்லர்களை முடித்து கம்சனை முடிக்கிறான் ரொம்ப சௌக்கியமாக பண்ணவும் கரெக்டன் அதாவது அனாயாசமாக அக்ளிஷ்ட கர்மனாக வாழ்க்கையே வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் குழந்தை வந்து கண் பார்ப்பதற்கு குழந்த ஆனால் பகவான் பகவான் ஆனால் குழந்த மாதிரி இருப்பான் அதனால் அது வந்து அது வந்து அந்த பிரேமி அண்ணா சொன்னால் தான் அது புதுக்குன்னு கண்ணத்தில் வர ஆப்பில் அது அனுபவத்தோடு அனுபவிக்க முடியும் பார்ப்போம் முதலஞ்சு ஸ்லோகம் भगवान ஸ்ரீசுகோல்போ பகவான் மதுசூதன ஆசசாத்தலட்சாணூரம் முடிக்கம் லோகணீசுர்தம் அஸ்தோர் பத்ம் ஜபையோ விஜகோன்யம்சியீஷய அரத்னேரத் ஜானுஜானு சிரசீஷோர்சோ அசோர்தாவோன பரிபிராமணவி அசர்ப்பணை அோன்யம் பிரச்சரு உத்தன உன்னிஷந்தோ அப்பச்சிரதோராத்மனோகம் மருணி பார்ப்போம் ஸ்ரீசுகோ வாஜம் சர்ச்சிசல் சிரசல் சிரச பகவன் மதுசூதனா ஆசாலக் ஆசாச்சாணூரம் ஆசாச்சாணூரம் முடிக்கம் ோகிணீசுச்சி சோவா மதுசூதன ஆசாச்சாணூரம் முடிக்கம் ரோகிணீசுகோவாச்சர்ச்சல்போ பகவன் மதுசூதனா அசாூரம் முடிக்கம் ரோகிணீசு ஹத்தோர்மா பத் ஷது கோ அயோன்யம் பிரசிய விஜிஷய அத்தியம் ஹத்தோர் பிச்சர்ஷத்துக்கு அநோன்யம் பிரசிய விஜிஷையரத் जानुभ्यांव जा जानु शिशीषुरासोर तवन अोन भी जग्नु अरत्नीभ्या जानु जानुभ्यां जा शिरा शीर्षुरसोर तवनोन विजग्नुरीब्राम परभ्राह्मण विक्षेप परंभाव पातन उत्सर्पण பரிபிராமணவித்தன உத்தர்ப்பணை உத்தர்ண அப்பசர்ப்பணை அன்யோன் பிரச்சரும் பரிபிராமணே பரிம் உத்சர்ண அப்பசர்ப்பணை அோன்யம் பிரச்சரு உன்னயரப்பரஸ்பரம் ஜிஷந்தோ அப்பச்சிராத்மன உன்னயரப்ப ஜிீஷன் அஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தமாக்கும் இதுக்கு முன்னால இந்த விழா நான் உரையாசிர என்ன சொல்றார் சத்துச்சத்துவாரிசகேத்து மல்ல கம்சாதிமர்னம் கம்சயோ கம்சயோஷித்தம் சமாஸ்வாஸ்வ தாபம் பித்ோச்ச தரிசனம் நாற்பத்தி நாலாவ அத்தியாயம் இதுக்கு என்ன சொல்றாருன்னா சத்து சத்வரி மல்ல மர்தனம் கம்சயோஷித சமாஸ்வாத தாபியம் பித்ரோச்ச தரிசனம் சானூரன் முஷ்டிகன் மற்ற சலன் தோசலகன் கூட்டன் இப்படி மல்லர்களையும் கம்சன் முடித்து கம்சனுடைய ஸ்திரீகள் எல்லாத்தையும் ஒரு ஆறுதல் சொல்லி ராமகிருஷ்ணர்களால் பலராம ராம கிரா கிருஷ்ணர்களால் தேவை கௌசூரியர்களை அவர்களை விடுவிக்கிறான் இது வந்து நா நாற்பத்தி வந்து சொல்லப்படுகிறது இந்த மல்ல யுத்தத்துக்கு ஒரு நீதி எல்லாம் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து இங்கே காமிக்கிறார் எப்படி சொல்கிறார் சிக சொல்கிறார் இப்படி நிச்சமான சங்கல்பத்தை கொண்டவனும் மதுசோதனனுமான அந்த பகவானான கண்ணன் தானூரனையும் ரோகிணி புத்திரனான பலராமன் முட்டிகனையும் எதிர்த்தனர் கைகளாலையும் கைகளை கைகளால் கைகளை கால்களால் கால்களையும் கட்டி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒத்தருக்கு வலுவாக இழுத்தினர் அரத்னிகளால் இரண்டு அரத்னிகளையும் அதாவது கைவிரல்களை நீட்டி இன்னொருத்தருடைய கைவரலை பிடிக்கிறது தான் அரத்னி அரத்னி அரத்னிகளால் அரத்னிகளைன்னா கைவிரல்களை நீட்டிக்கொண்டு ஒருத்தர் கையை கெட்டியாக பிடிக்கிறது முழங்கால்களால் முழங்கால்களையும் தலையால் தலையும் மார்பால் மார்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறது கைகளால் பிடிச்சி சுற்றுறது பின்னுக்கு தழுறது தோள்களால் தோள்களை மோதுறது கீழே தழுறது விட்டு விட்டு முன்னால் ஓடுறது பின்பாக்கத்தில் ஓடுறது இப்படி ஒத்தர ஒத்தர தாக்கினார்கள் முழங்கால்களையும் பாரங்களையும் மடக்கிக் கொண்டு கீழே வந்தவனை பெயர்த்த தழறது முழங்கால்களையும் பாரங்களையும் மடக்கிண்டு கீழே வந்தவனை பெயர்த்து தழுறது கே கீழே உட்காந்தவனை கைகளால் உயர கிளப்பி கழுத்தில் கட்டி கொண்ட உதடுறது கை கால்களால் வந்து பிண்டமாக பண்ணுறது கை கால்களை அப்படியே பெசேராப்பில் பிண்டமாக்குறது இதனால் ஒத்தருக்கு ஒத்தர் ஜெயிக்கிறோங்கிற இதில் தேகத்தை ஒத்தர ஒருத்தர் பீடித்தனர் கஷ்டப்படுத்தினர் துன்பப்படுத்தினர் அப்படி சொல்லப்பட்டது அதுதான் காண்பிக்கிறார் இதில் என்னன்னா அந்த அதர்மம் அதாவது சமமானவர்கள்ட்ட ஒத்தர ஒருத்தர் மோதணும் இது சமம் இல்லாதவர்கள் சரீரத்தை ஒருத்தி சரீரத்து வர்த்திய ரெண்டு குழந்தைகள் அது வந்து மல்லர்கள் இல்லை பலமாக இருக்கிறவர்கள் இது சுக்குமாரனான சின்ன பிஞ்சு குழந்தைகள் அவர்கள் வந்து தடிதடியாக இருக்கக்கூடிய மல்லர்கள் இப்படி சங்கல்பம் மட்டத்தில் ஒரு திடமாக இருக்கக்கூடிய சங்கல்பம் செய்தி முடிக்கணும் அப்படின்னு ஒரு திடமாக முடிவெடுத்து கொண்ட உறுதி கொண்ட நம்ம சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிப்பட்ட மது என்ற ராட்சசனை முடித்தவனான கண்ணன் அப்பொழுது தானூரணியும் பலராம் உர்ட்டனு ஏற்றார்கள் ஒத்தருக்கு ஒத்தர் ஜெய்கண்ணன் விரும்பி பலாத்காரமாக கைகளால் கைகளையும் கால்களால் கால்களையும் கட்டி கொண்டும் பிடிச்சி இழுத்து இழுக்கா இழுக்கிறார்கள் ஒத்தருக்கு ஒருத்தர் முட்டிகளால் ரெண்டு முட்டிகளை முடி மோ மோதறது முழங்கால்களால் முழங்கால்கள் மோதுறதுக்கு தலையால் தலையும் மார்பால் மார்பலையும் தாக்குறது அப்படி வேகமாக ஒத்தரை ஒருத்தர் கையில் பிடிச்சுட்டு துழட்டுறது உந்தி தள்ளுறது இருக கட்டியிறது கீழே தள்ளி விடுறது ஒத்தருக்கு ஒருத்தர் கையில் பிடிச்சி தொழட்டுறது உந்தி தள்ளுறது இருக்க கட்டிக்கிறது கீழே தள்ளுறது எதிரில் ஓடிக்கூடுது பில்லாரை ஓடுறது இப்படி எதிர்த்து மோதுறது ஒத்தரை ஒருத்தர் ஜெயிக்க விரும்புவது தான் வீழ்ந்தவர்களை கீழே வந்திருக்கிறார்கள் கால்களாலையும் முழுங்காலையும் மடக்கி கால்களால் எட்டி எரிய வருது தூக்கி கொண்டு போய் கழுத்தில் பற்றியவனா உதறித்தாழ்கிறது கால்கைகளை மடக்கி சரீரத்திற்கும் எல்லா விதத்திலையும் ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தை தீங்க செய்யக்கூடியது இப்படி சண்டை போடுற விதத்தில் பண்ணார்கள் மேலே ஆறாவது ஸ்லோகத்தில் இந்த மேல பார்ப்போம் தர்த்தபலவயம் அமேதோஷிதோ பரஸ்பரம் ராஜன் சாம்பலவத்தும் அமேதோஷி ஊச்சுகோ பரஸ்பரம் ராஜன் சாம்பயம்பாசம் எலவத்தயம் ராஜோ அன்வி பசிய மகானயம் வயசாசம் எலவத்தயம் ராஜோ அன்விச்சி பசிய கொ வஜ்சார சர்வாங்கோ மல்லோ சைலேந்திர சன்னிபோ கொச்ச அதி சுக்குமாரங்கோ கிஷோரோ நாப்சயனம் கொச்ச வஜ் கவ வஜ்சாரங்கோ கவிரசார மல்லோ சைலேந்திரோ கவங்கிஷோரோ நாப்பயனோமியமா துவம் பற்ற சமுத்திஷன் நேஜம் திர்கிச்சித்திரமோய் துவம் ப यधर्मत्षेन्तेषं तत्र कहते न सभां प्रवशेतरा प्राज सभ्यदोषमुस्म अब्रवन विभ्रमनज नर किबिषमशुते न सभां प्रवशे प्राज सभ्यदोषमुस्म अब्रुवन विभ्रुवन्नजों नर किलिषमश्ते नभा प्रवशेत प्राज सभ्यदोषमुस्मर अब्रुवन विभ्रुनज्ञों नर किबिषमश्ते पताव श्लोकम अर्थं सोलन मेल तुटर्म कृष्णापणों